ிாத்தய தோத்திர வேத்தைக்காணமுதிரா கிருஷ்ணா கீத்தமே நமச்சவிஜன் மார்ஜுன ஆரோஜிசுரீத பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சிலர் வாழ்க்கையை பற்றிய உண்மையை அறியாதவர்களாக இருக்கிறார்கள் திருவள்ளுவர் சொன்னார் இல்லையா ஒரு பொழுதும் வாழ்வதறியார் கருதுப கோடியும் அல்ல பலனர் கடவுள் நமக்கு அறிவாற்றலை கொடுத்திருந்தும் கூட அந்த அறிவை வளர்க்கறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்திருந்தும் கூட நிறைய பேர் அந்த அறிவு விஷயத்தில் நம்பிக்கை இல்லாமல் மன அமைதி இல்லாமல் பிறருடைய மன அமைதியையும் கெடுத்து விடுகிறார்கள்ங்கிறத வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் அனுபவத்தில் பார்த்து கொண்டிருக்கோம் அதனால் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அந்த உண்மை தெரியாததுனால சிலர் இந்த உலக வாழ்க்கையை இதில் இருக்கக்கூடிய சுகமெல்லாம் உண்மை என்று நம்பி வாழ்க்கையினுடைய ஒரு அரிய தன்மையை தவறாக பயன்படுத்தி விடுகிறார்கள் அதைத்தான் நாம் பதினஞ்சாவது ஸ்லோகத்தில் பார்த்தோம் அறிவை சரியாக பயன்படுத்தாமல் தவறான காரியங்களை செய்து கீழான தன்மையுடைய மக்கள் அறியாமையினால் மேலும் மேலும் தவறுகளை செய்கிறார்கள் அவர்கள் தாங்களும் அமைதி அடைவதில்லை பிறருக்கும் அமைதியை தருவதில்லை இறைவனை சார்ந்திருப்பதில்லைன்னு சொன்னால் உண்மையான அமைதியை அவர்கள் சார்ந்திருப்பதில்லை அப்படின்னு தான் நம்ம பொருள் பண்ணிக்கணும் இறைவன் இன்பமே வடிவானவன் அமைதியே வடிவானவன் ஆக இறைவன் சொல்கிற போது ஏதோ ஒரு தனி விஷயத்தை சொல்லலை அமைதி ஆனந்தத்தை தான் சார்ந்திருக்கணும் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் சொல்கிறோம் அந்த இறைவன் கடவுள்னு சொல்கிற போது இந்த அமைதி ஆனந்தங்கிற அந்த சொல்லுக்கு பொருளாக அது தோன்றுறதில்லை நமக்கு அது ஒரு சரியாக படிக்காதனால வரக்கூடிய பிரச்சனை தான் நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம் அமைதி ஆனந்தங்கிற சொல்லை பயன்படுத்தாமல் இறைவன் ஆண்டவன் கடவுள் எல்லாம் பயன்படுத்துகிறோம் உண்மையிலேயே இறைவன் அமைதி ஆனந்தம் இந்த ஸ்வரூபந்தான் அவ நேரடியாக சொன்னால் சில பேருக்கு புரியறதில்லை அதுக்காக சில சொற்களை சாஸ்திரங்கள் பயன்படுத்துகிறது ஹே அர்ஜுனா சுக்ருத்தினா ஜனஹா நல்ல காரியம் செய்கின்ற மக்கள் மாம் பஜந்தே என்னை வழிபடுகின்றார்கள் ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சம் அறிஞ்சு அறியாமல் பண்ணின புண்ணியத்தினால தான் கொஞ்சம் இறைவனிடத்தில் பக்தி வருகிறது இந்த படைப்பை உருவாக்கியவன் படைப்பை காப்பாற்றுகிறவன் இடத்துல அந்த ஒரு மனோபாவம் வருகிறது ஹே அர்ஜுனா சுக்ருத்தினா ஜனாக மாம் ஹஜந்தே புண்ணியசாலிகளான ஜனங்கள் என்னை பூஜிக்கிறார்கள் அவர்கள் நாலு விதமாக இருக்கிறார்கள்ங்கிறார் சதுர்விதாக ஜனாக சுக்ருத்தினகா ஜனாகா சதுர்விதாக ஜனாக நாலு வகையான மக்கள் புண்ணியசாலிகளாகிய நாலு வகையான மக்கள் புண்ணியத்திலையும் தாரதமியம் இருக்கு இல்லையா அதாவது நாம் பண்ணக்கூடிய நல்ல காரியத்திலையும் நிறைய நல்ல காரியம் ஆழமாக பண்ணுறது மேலெழுந்தவாரியாக பண்ணுறதுன்னா நம்ம பார்க்குறோம் ஆஹா நம்ம நூற்றி எட்டு தடவை மந்திர ஜபம் பண்ணுறதுக்கும் ஆயிரத்தெட்டு தடவை ஜபம் பண்ணுறதுக்கும் பத்தாயிரத்தெட்டு தடவை ஜபம் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்கே ஆனால் எல்லாத்துலேயும் மனப்பான்மையும் முக்கியங்கிறதுல மறுக்கிறதுக்கு இல்லை நூற்றி எட்டு ஜபம் பண்ணுறபோது என்ன மனப்பான்மையோடு பண்ணுறாங்கிறதும் முக்கியம் ஆனால் அந்த ஜபம் யதா கர்மம் ததா பலம் பணம் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு உலகத்தில் மதிப்பு இருக்கிற மாதிரி புண்ணியம் எவ்வளவு இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு நமக்கு அமைதி கிடைக்குங்கிறது உண்மைதான் புரிஞ்சு புண்ணியம் பண்ணணும் புரிஞ்சு பாவத்தை விடணும் எல்லாமே அறிவுபூர்வமாக செய்யணும் நாலு வகையான மக்கள் யாருன்னா ஆர்த்தகா ஜிக்யாசுகு அர்த்தார்த்தி ஞானீச்ச பரத ரிஷப பரத ரிஷபாங்கிறது அர்ஜுனனை பார்த்து கூப்பிடுறார் பகவான் பரதவம்சத்தில் தலை சிறந்தவனே அர்ஜுனா நாலு பேர் சொல்கிறார் முதல்ல ஆர்த்தா ஆர்த்த பக்தன் பேர் வைக்கிறோம் அதாவது துன்பம் வரும்போது இவன் இறைவனை வழிபடுவான் சில பேர் துன்பம் வராமல் இருக்கணுமேனு பயந்துண்டு கடவுளை கும்பிடுவான் ஆக கஷ்ட காலத்தில் ஜோசியர் சொல்லுவார் மற்றவங்களாம் சொல்லுவாங்க அவனுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல முடியாது அது அந்த நேரத்துக்கு கஷ்டம் வர்றபோது தான் கடவுளை ஆழமாக நம்புவான் மற்ற நேரமெல்லாம் உலக வாழ்க்கையில் உழன்று இறைவனை வந்து ரொம்ப நினைக்க மாட்டான் துன்பம் வரும்போது அதிகமாக நினைப்பான் கடவுளை சில பேருக்கு வந்து துன்பம் வராட்டாலும் கடவுளை பூஜை பண்ணலைன்னா துன்பம் வந்துடுமோன்னு பயந்து கும்பிடுவாங்க அப்படி ஒரு குரூப் இருக்கு இந்தளவுல இந்த இடத்துல நாம இன்னைக்கு நிறுத்துறோம் அர்த்தார்த்தி இதோட தொடர்ச்சிய நாளைக்கு தொடர்ந்து சிந்திக்கிறதுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணட்டும் அர்த்தார்த்தி